வணக்கம் டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவக் குவியலுக்காக சென்னையிலிருந்து நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச நாணய நிதியத்தில் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சுர்ஜித் எஸ் பலா இரண்டு சமீபத்தில் ஸ்வச்சதா தூதர் விருது சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்கப்பட்டது மூன்று வயோஸ்ரேஷ்ட சமன் விருதுகள் சமூக நிதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்றன இனி இன்றைய கேள்விகள் 1. உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பின் எந்த பதிப்பு ரஷ்யாவில் தொடங்கியது 2. உலக விலங்குகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது 3. எந்த அமைப்பு சீனா இந்தியா எல்லையில் சாலைகள் கட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்த உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்